الحمد لله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والصلاة على أشرف الموصلين وعلى آله وصحبه أجمعين ثم ما بعد سبحانه وتعالى من يشفع شفاعة حسنة يقول له نصيب منها ومن يشفع شفاعة سيئة يقول له كفل منها وكان الله على كل شيء مقيت أنبالا كان يمانا شعورك له صورة النساء وليا انبتعين دولة تلوسنا الله سبحانه وتعالى عند تلوسنا تلسفاعة تسيبه recommendation பண்ணுவதை பற்றி அல்லாஹ் இந்த ஆயத்தில் பேசியிருக்கிறார் நான் நினைக்கிறேன் எங்களுடைய காலத்துக்கும் நேரத்துக்கும் ஒரு பொருத்தமான ஆயத்தில் நாங்கள் இருக்கிறோம் அல்லாஹ் சுலானுக்கு ஆளாம் இந்த ஆயத்தை சரியாக விளங்கி செயல்படக்கூடிய பாக்கியத்தல்லாம் நசீமா குவாடாக இந்த ஆயத்துக்கு கீழே அநேகமான வளமாக்கள் எழுந்திருக்கக்கூடிய ஒரு தலையங்கள் தான் சமீப காலத்தினுடைய சமகாலத்தினுடைய வளமாக்கள் எழுந்திருக்கக்கூடிய தான் இந்த ஓட்டிங் எக்னிட்டு இதை பத்தி ஆயிரத்தி கீழே நியாயமான மக்கள் இருக்கிறாங்க ஒரு விஷயத்த விலகி கொள்ள வேண்டும் உலகத்தில் இஸ்லாம் எப்பயுமே தலைமைத்துவம் செல்லக்கூடியத யாருக்குமே இஸ்லாம் தலைமைத்துவம்ள்ள பொறுப்பான விஷயம் செய்யாமச்சதா என்று விசாரிக்கணும் அல்லதே பொறுப்பாக இருந்து ரெண்டு பேருடைய விஷயத்தை விளக்கி தீர்வு சொல்லக்கூடிய ரெண்டு பேருக்கு இடையிலும் நீ பொறுப்பாளியாக ஆகாது மண்ணன் பார்க்கோகத்தில் அல்லாவுக்கும் இடையிலுள்ள பொறுப்பை நிறைவேற்றிவிட்டு எனக்கு காலம் சென்று போகிறோம் என்றும் பெரிய கிப்ட் இதனுக்கு பெரிய கிப்ட் ஆனால் மனிதனுடைய நேற்றல் என்ன சொன்னால் என்ன மக்கள் மணிக்கோரம் எனக்கிட்ட மக்கள் வரோரம் என்ன விசாரிக்கோரம் இது மனிதனுடைய விருப்பம் ஆனா சொல்லி செல்லம் இதில் எப்பயுமே இதை மக்கள் சொல்லி சொல்லி சொல்லி தகுதியானவங்க பொறுப்பாள அதாவது அவங்க மலம் இருக்குது இதை விட்டு சேர்த்துக்குரிய கட்டாயத்து இருக்குது அவங்களுக்கு இதை சொல்லி சொல்லி வெளியே போக முடியாது சில கட்டங்கள் செய்யலாம் அரஹி சலா கேட்டு வாங்கினாங்க தெரியுமா ரோவர்கள் சொன்ன மித மில்கிமி ஆச்சரியோர் அந்த பூமியினுடைய அந்த பூமியினுடைய தன்மை ஆச்சரியமான தன்மை அந்த ஒரு பழக்கட்டான பூமி ஒரு பேசிகேஷன் திருமணம் முடிக்க முடியும் பாப்பா இந்த ரேட் நோட்டக்கு ப்ரபோசர் சம்பந்தோ என்னோட ஓட்டக்கு எடுபிரேன் ரெண்டு ரெண்டு சிபார்ஸ் ரெண்டு குவாலிஃபிகேஷன்ஸ் ഒന്നல்ல அமாரக் கஸ்டோடி இரண்டாவது பவி ஃபாக்போர்க் ஃபாக்போர்க் நல்ல ஒரு வேலை செய்ய கூடியவன் என்னோட ஓட்டக்கு வரணும் இதே போல யூசு பலேஸ்ல சொன்னாங்க எனக்கு ரெண்டு குவாலிஃபிகேஷன் இருக்குது நிரபவத்த சாமிளே கேட்பாங்க பைனான்சியல் மினிஸ்டி போர்ட்டு பாக்கிறேன் பாதுகாக்கக்கூடியவன் நான் பாதுகாப்பேன் இந்த எனர்ஜியை கொண்டே நிச்சயமாக கவலைக்க மாட்டேன் இதை நான் பாதுகாத்து காப்பி பாதுகாப்பில உங்களோட மனைவியினுடைய கற்ப பாதுகாத்தது போல இதையும் பாதுகாப்பேன் அநே இதை எப்படி பாதுகாப்பது நான் இதை பற்றி படிச்சிருக்கிறேன் அதை படித்ததன் காரணமாகத்தான் அந்த அரசன் கண்ட கனவுக்கு தாப்பது என்று நான் ஏழை பத்தொன்பது பதினைஞ்சு வருஷம் வரப்போகுது பைனான்சியல் கிரைசஸ் மாதிரி மழை இல்ல போகும் ஊரிலே பஞ்சம் வரும் என்ன செய்யணும் சொன்னாங்க நான் பாதுகாக்கக்கூடியவன் அடி எனக்கு இருக்கிறது யாருக்காவது இந்த சிப்பா திருத்தம் என்று தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் யாருக்கு நிர்வகிக்க கூடிய திரை இருக்கிறோம் என்ன பழமொழி பண்டியோடு சேர்ந்த கண்டும் பந்தியோடு சேர்ந்த கண்பு அங்க போல லஞ்சம் செஞ்சது ஆகும் எத்தனை பர்சென்டேஜ் பேசாம அந்த ஒகையை இது உண்மை இது யாரும் பொய்பே வந்து இது பொமத்தோம் இது இதோ என்ன சொல்ல தெளிவாக வணங்கிக்கப்பட்ட நிர்வாகம் அனைத்துமே சீர்குலைந்திருப்பதற்கு இதோட அப்படியே நான் அண்டு போனேன் நீங்க போன யார் ஒரு கல்யாணம் வைக்க போகையா ஒழுங்கி போகவேடா கேட்டு போகவேடா கேட்டு போக மேடா ஒழுங்கி போகவேடா என்ன செய்யணும் உங்களுடைய கையில் ஒப்படைக்கப்பட்ட செய்து காட்டுவேன் செய்வோம் செய்வோம் அது எல்லா தாரம் செய்து காட்டுகிறாங்க ஒரு நாளும் கேட்டு போவான் இஸ்லாமியில் நடந்த சம்பவங்களை கொஞ்சம் பஞ்சு பழைய அருகன் துர்வாகி அழைகிறார் இவரை ஒரு அஞ்சாவது ஹலிஃபா என்று தேர்வாங்க அஞ்சாவது ஹலிஃபா கண்ணால்தான் சொன்னாங்க அது முப்பது வருஷம் தான் இருக்கும் அதுக்கு பிறகு வரும் முழு அரசர்கள் தான் வருவாங்க இப்படி அது பரம்பரை பரம்பரையாக போய்க் கொண்டிருக்கும் என்ன செய்ய மாட்டார் என்று சொன்னால் இது இப்படிப்பட்ட ஆட்சி போய்கொண்டிருக்கும் என்றும் சொல்லிட்டார் அப்ப முப்பது வருஷம் மகிழாமத்தை எனக்கு பார்த்தா அவருக்கு அழிவதி அல்வாவுக்கு ஆள் அவங்க ஆட்சி வளர்ச்சி முடிஞ்சது என்பதாக சில இன்கள் இல்லாவிட்டாலும் அந்த ஹினாவத்துடைய சமயம் இருக்கும் அந்த அவரு எப்படிப்பட்டி அவடைய தாய் யாரு எந்த பரம்பரையில் வந்தவங்க எந்த பரம்பரையில வந்தவங்க பரம்பரை நீ காமி நீ போது பரம்பரையை நீங்க பார்த்துக்கொண்டோம் சும்மா பிடிச்சவான் சும்மா கடைத்து காசி கொடுத்து சாதனை முன்னுக்கு முன்னுக்கு ஒரு அது அது பரம்பரை சும் இந்த சண்டே பேப்பர் சும்மா இந்த இது நீ அப்ப நாயகன் சொல்லு மக்களுக்கு முன்னால் படி பேச போன கட்டம் வருது ஒரு அநியாயக்காரன் அவருக்கு ஒரு மௌத்தரிய அவருடைய சொன்ன தீப்படுகிறாரே என்ன சரி நலவு செஞ்சா இப்படியே அட்வைஸ் மௌத்தானா கிடைக்கும் என்ன வேலை ஆட்சி பொறுப்பாப்படைவா அப்துல் அப்துல் மனைவி எனக்கு உயம் ஒன்று இருக்கு இந்த ராசியல் எங்கே கட்டக்கூடாது இது அவ்வாவுக்கு எனக்கு விடையில் விஷயம் உண்டு எனக்கு என்னுடைய வாக்கு கொடுப்படுவதுமான கிதா எழுதக்கூடிய முசந்தி குழந்தும்பாக இதை சொல்வாருக்கு பிறகு ஆட்சிக்கு வரோடுமே மறுக்கிற டவுட் என்ன புதிய ஒரு முறை உண்டு எடுத்து முந்தைய ஒரு சித்திரி பணிக்கலே கொட்டியில வயசுற விஷயம் கிடை பண்றது போல பண்ணினார் அவன்ல்லாருக்கும் விவாத அதே முசிம் அதே கிதாபுரிய ஓட்ட நிறுகிறார் என்ன வாயிலாக அந்த மனிதர் வந்து சொன்னாரோ என்ன போடு அதே வாயிலாக உமர்ந்து அப்து இருக்கும் அவருக்கு சென்ற பதில் எனக்கும் இந்த அம்மாவுக்கும் இடையே உள்ள ரகசியம் இத கட்ட முடியாது திங்கட்களும் சிவோடிய துணைக்கு யாராக ஹனிபா மௌத்த மக்கள் பள்ளியில நிறங்கி வணிஞ்சிருக்கிறார்கள் வாசிக்கப்பட்டிருக்கிற சிவோடிய துணைக்குப் பிறவே அபுதாசி மகசூன்பாக மயங்கி கீழே விரும்பிட்டாங்க இன்றைக்கு மயங்கி விடுவது தண்ணீரை மயங்கி மாதிரி தண்ணீர் அன்னைக்கு பயங்கி வந்து அல்லாவுடைய பயத்தினர் உண்மை பள்ளி பொறுப்பளித்தாலும் பயந்து பயந்து செய்வோம் நான் என்ன சொன்னவா என்றார் உண்மையான அலாபத்துடைய முறைகள் செய்யுமா மக்கள் இடனுக்கு போடு மக்களை நிற்பந்தமாக பிடித்து நீங்க செய்வோம் நிற்பந்த செய்யக்கூடிய ஆட்டத்தை பொறுப்படைத்த பின்வாங்க பின்வாங்க இத்தகத்தில் திருநூறு ஆட்சி ஒன்றாக இருப்போம் எடுத்து செய்வோம் மக்கள் தேஜட்டும் கலச்சட்டும் ஏற்றட்டும் தூத்தட்டும் அவருக்கு போனா மக்கள் போட பேசுவாங்க வாழக்குள்ள மக்கள் அவளை பத்தி ஏசினா அவருக்கு போனா மக்கள் அவளை பத்தி நலவு பேசுவாங்க இதுதான் இதுதான் யாரையெல்லாம் மக்கள் இப்ப அவருக்குரியாக்கெல்லாம் தெரியாமல் இருக்கிறார்களோ அவங்க அதனால் அன்பாக சண்டையான வாரிப தோடுகிறேன் சரியாக்குதே நிதியமாக சொல்லுகிறேன் இஸ்லாம் பொறுப்பை விலகி சொல்லுகோ என்று சொல்லி சொல்லிவிட்டு பகுதியானவங்க பொறுப்பு பத்தாண்டு பத்தாம் பொறுப்பை எடுத்து செய்யப்படுறோம் உம்மத்துக்கு உம்மத்துடைய சிந்தனையோடு செய்யப்படுறோம் என்னால சமூகத்துக்கு என்ன சரி சமூகத்தை கட்டி எழுப்பணும் நான் எப்பயே முன்னோர்கள் அரசியல் தலைவர்கள் என்னென்ன சிந்தனை போனார்களோ நான் அதுதான் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் அதுதான் இப்ப வாழ்ந்துட்டு நான் செய்ய பேர் முன்னாள் பள்ளி வேணுமா வேணுமா வேணுமா முஸ்லீம் வேணுமா வேணுமா பள்ளிக்கு தடை இந்த நாட்டுடைய சட்டத்தில் இல்லை விதிக்க முடியாது அதுக்கு நாங்கள் சண்டைபிடிக்க மாட்டோம் சொல்றதுக்கும் பயமாக இருக்குது சொல்றே தமிழ்நாட்டில மட்டும் பள்ளிகளுக்கு சொந்தமான மதுர்சாக்களுக்கு சொந்தமான வந்து ரெஜிஸ்டர் ஆனால் இதனுடைய பொறுமதி இந்தியா காட்சி ஏழாயிரம் கோடி ரூபாய் அவர் சொல்றாரு மேம்படுத்தப்படுதான் இல்லை ஒன்றும் தவறவில்லை அப்படியே என்ன பாலுக்கு போட்ட காணிகளாக இருக்கு காணிகள் இது அந்த மட்டுமல்ல இங்கேயும் இருக்கு நாலு மாச எல்லாம் செய்ய கீழே யார கதையில் வா உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கேன் கிளச்சு போ மக்களுக்கு முகளுக்கு சர்வசாதாரணமாக பள்ளியில் உள்ள சுற்றுக்கள் நிகழ்ச்சியில் சந்தித்து இருக்குது இலங்கை இருக்கக்கூடிய பள்ளி வாசல் அந்த பள்ளிக்கு உள்ள சொத்துக்களுக்கு நிர்வாகம் எவ்வளவு பெரிய வென்ட் கிடைச்சோம் இலங்கையில் உள்ள ரெண்டாயிரம் பள்ளிகளுடைய இமாம்களுக்கும் பள்ளிகளுடைய வாழ்விற்கு ரெண்டாயிரம் பன்னீர் இழக்கூடிய ஊழியர்களுக்கும் சம்பளம் எப்படி குடிக்கிறது பன்னீர் சொத்து அல்ல வெறுமனே மூணு பன்னீர் சொத்து அது ஒன்றுதான் டைவெஸ் மருந்தான பங்கு பாஷம் மருந்தாளம் பங்குடைய சொத்துக்கள் எங்க ரெண்டு பேணி போவா எத்திர வரக்கு எப்படி பிளான் பண்றோம் எப்படி வேண்டிய அடிக்க எப்படி கொடுக்கணும் கடவுள் சம்பளம் கொடுக்கறா கடவுள் பள்ளியில கசப்படுகிறது பள்ளியில கச கொண்டு சிவகா கேட்டு போக வாழ பாலம் தரப்பட்டால் வித்தியாசவாத முறை ரெசை வித்தியாசமான முறை ஒவ்வொரு பள்ளி இப்படித்தான் இருக்கணும் ஒவ்வொருத்தான் இருக்கணும் பராமரிக்கப்பட வேண்டும் இஸ்லாமிய பற்றி ரொம்ப ஆர்வம் எனவே அல்லா சுகத்தால் பொறுப்பு கேட்டு போக வேண்டாம் பொறுப்பு எடுத்து தகவல் இருக்க வேண்டியிருந்தால் பொறுப்பை வாங்கி எடுத்து மக்களுக்கு முன்மாதிரியாக செய்து காட்டுமோ என்று பேர் சொல்லித்தது na the இன்றைக்கு இந்த மூணு கண்ணோட்டத்துல பார்க்கலாம் ஒன்றே நாங்கள் பயிற்சி போடக்கூடிய அந்த புள்ளரி நாங்க இது நான் அறிவுக்குற அவர் இந்த நாட்டை ஆள தகுதியானவர் என்று சொல்லி நான் சாட்சியம் சொல்லுகிறேன் தெரிஞ்சிருந்துச்சு பொய் சாட்சியம் சொல்லுவதே பெரும் பாவத்தின் ஒன்று சதாவது ஏழு பெரும் பாவத்தில் பொய் சாட்சி சரியானவர் யார் சொல்வது யார பற்றி அவருக்கு தெரியும் அதுக்காக வேண்டி ஓட் பண்ண வாழ்க்கிற உரிமை அது நீனா அவருக்கு பண்றதா இவருக்கு அதுக்கு பண்றதா இதுக்கு பண்றதா ஆடி பாகிஸ்தான் போய் கொண்டிருக்கு அங்க யாரும் நன்முஸ்லீம் கேட்கல கேட்கல முஸ்லீம்கள் தான் அந்த எலெக்ஷனை பத்தி பேசக்கூடிய கட்டத்தில் அவர் சொன்னாரு இங்க வாங்க யாரும் தவறாக இருக்கின்ற சொல்றேன் அவர் சொன்ன ஒரு வார்த்தை நாய்பட்டா ஏழுமுறை கழகத்தால் வேணும் அது பச்சை நாயா இருக்கோ மேலும் அது நீல நாயா இருக்கோ வேண்டும் கலர்தான் வித்தியாசம் கலர்தான் வித்தியாசம் வெள்ள நாய்க்கு ஏழு சட்டம் கழுப்பதாய்க்கரசையாப்பா எங்களுடைய ஒற்றுமைக்கு பங்கம் விளைவித்து கொள்ள வேண்டாம் எங்களை ஒற்றுமைக்கு நான் என்ன செய்யக்கூடாது ஒற்றுமையை சீர்குலைத்திருக்கேன் இதை தூளாக பயன்படுத்தி எங்களை குறித்து போவார் குறித்து நீ மக்களை பிரிச்சு ஆரப்பா என்ன சொல்றது ரூல் டிவை மக்கள் போனாங்க ஆட்சி செய்கிறார்கள் ஆப்கானிஸ்தானுக்கு போறாங்க பிரிச்சா அந்த तालिबान அல்டி லாவன்ஸ் பிரிச்சா என்ன காத்து செய்றாங்க பாகிஸ்தானுக்கு போறாங்க பிரிச்சா என்ன காத்து செய்றாங்க ஈரான்ல முகையால ஏய் அவங்கள திவைட் பண்ணியட அவங்கள திவைட் பண்ணியட அவச்சனே இருக்குறாங்க தன்ன ஈரான் வி ஆர் ஒட ஷியா பீலன்ஸ் நீ பய ஆப்கானிஸ்தான் ஈரான் என்ன கேக்க てる நாம மனுஷ்டவர் எதற்கு வரக்கிறது பிரச்சனை இல்ல எதற்கு நடு இதே பேர் தெருமனே செய்வா நாங்க ஈரான் இயு கேன் ஹவ் காம்டு எதிர்கட்சியில தான் சொல்லுது ஆவடக்கினே தான் சொல்லுது ஆவடக்கியோடு எதுக்கு ஐந்தும்போன்றா பிரச்சனை இல்ல اناவே வேணும் நீ தரப்பூர்னு சொல்றாய் வர கோரை நான் ஈரான் நான் தான பார்த்துக்கணும் இதே ஒட்டுக்குள்ள செட்டவாட வரக்க வேண்டியது பிரிட்டிஷ் அமெரிக்கன்ஸ் யூரோப்பியன்ஸ் இவங்க பேர் எல்லாம் எங்க शिवाय பண்ண அவங்க வருவாங்க என்ன செஞ்சு கூளுர்காங்க கூளர்காய் அதனால ஒன்றையோம் நாங்கள் சாட்சி சொல்லுகிறோம் இவர் நாட்டு ஆட்சி செய்ய பகுதியானவர் அந்த ஒரு ஏங்கல் பார்க்க ரெண்டாவது வயசல்ல பார்க்க நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுகிறேன் நான் சாட்சி சொல்லல நான் ரெக்கமெண்ட் பண்ணுகிறேன் சப்பாட்சி செய்கிறேன் பேசுகிறேன் சிபாட்சி செய்கிறேன் இவர் தகுதியானவர் என்று சொன்னார் ஒரு மனிதர் நல்ல விளையத்துக்காக வேண்டி பறந்து பேசுவார் என்று பறந்து பேசுவதன் மூலமாக ஏற்பட்ட நலகுகள் ஒரு பங்கு இவருக்கு விருக்கத்தான் செய்யும் ஒரு பள்ளிக்கட்ட போறாங்க வாஷா ஆந்தா பத்து லட்சம் ரூபாயில பஞ்ச பேசி தாக்குறேன் பேசி சொன்னாரு அஞ்சாவது பள்ளிக்கட்ட போறாங்க காசு கொடுத்துருந்தோம் இவர் லட்சம் காசு கொடுத்தாரு அந்த அஞ்சு லட்சம் ரூபா நன்மை இவருக்கும் கிடைக்காங்க நல்ல விழையின் பக்கமாக செய்கிறேன் அதை செய்தவரை போல செய்திய நன்மை கிடைக்கும் பணம் கைலைகள் இல்ல நல்லதின் பக்கமாக மக்களுக்கு வழிகாட்டிடும் பள்ளிக்கு வர இல்ல ஆனால் பள்ளிக்கு வழிகாட்டினோம் பள்ளிகளுக்கு போலவற்றை அவருடைய நன்மக்கள் எனக்கு கிடைக்கணும் ஒருவர் அநியாயத்திற்கு பறிந்து பேசுவார் என்று கடையை கொடுத்தாரு மூணாவது ஒரு கல்லூரியில பார்த்து மக்காரம் நான் அவர் யாருந்தான் என்னுடைய என்னுடைய என்னுடைய எனக்கு சார்பாக போயிருக்கிறார் என்னுடைய குழலுக்கு வழங்க போயிருக்கிறார் என்ற ஒரு கண்ணோட்டத்திற்கு உலவாக்கள் பார்த்து இருக்கிறாங்க ஆனால் என்ன வேண்டும் என்று சொன்னால் வோ பின்னணியில உள்ளவங்க யாரு இவர் என்ன செய்ய போறாரு என்று சொல்லக்கூடிய விடயங்களை கொஞ்சம் படிச்சு பார்த்து விலங்கி ஒரு சட்டிஸ்பை வந்திருந்தா என்ன செய்யணும் இஸ்லாம் எனக்கும் இவர் தான் பிரசிட் லட்சி கேட்கிறார் இங்க வைத்துமே இல்லாத நாடுமன மனித மனித மனிதனுடைய நேரடிக்கு அஞ்சு நிமிஷம் இல்ல ஜும்மா ஒருவர் இல்ல ஜிவுக்கு ஆயிரம் பேர் வந்து எத்தனை மனு முஸ்லிமுடைய ஆயிரம் மனுஷ நாசமாக்கி விட்டேன் கொள்ளையை வைக்கிறாங்க நாலு பேர் ஒரு மாசம் வந்து நாலு மாசம் வைக்கிறாங்க எத்தனை மாதம் நாலு மாசம் அவர் இத கட்டின பண்ணுவோம் அதனால அவங்க டைமை வேஸ்ட் பண்ணவா எல்லாம் ஒருவகையான ஒரு வகையான கைது என்ன நடக்க போகுதுமா எத்தனையோ விஷயத்தின் பின்னணி இருக்கிறது எங்களுக்குள்ள எந்த முறையில் செய்யோ நான் வந்து இதுல வந்து ஒன்று செல்வன் ஆட்சியை கொடுக்கிறவன் எடுக்கிறவன் அம்மா என்ற ஒரே ஒரு ஆளாரம் தான் இந்த நாட்டின் ஏ நான்கு ವರ್ಷ ஆட்சி இந்த நாட்டினுடைய நான்கு ವರ್ಷ ஆட்சியை நாம் கேறி பாக்கின்றந்தால் துவல்லு மந்த ஷா வது ஹுஸ்மந்த ஷா துஅல் மல்கமந்த ஷா தஞ்சல் மல்கமந்த ஷா நாடிய மக்களே காட்சியே குடுக்கрай நாடியவ மக்கட்சியே குடுக்கрай என்பதற்கு அல்லாஹ் உபார்ணமாக என்ன மாசம் என்ன இந்த நான்கு ವರ್ಷத்த வாக்கிட்ட பாக்கி பாரும்போது எப்படிப்பட்ட பிடிப்பட்ட கட்டங்கள் இலங்கைக்கு பேசிடறாங்க எப்படிப்பட்ட கட்டம அது எப்படிப்பட்ட கட்டங்கள் எப்படி சுருக்காட்டு போறா இன்னைக்கு ஜனாதிபதி வேட்பாளா ரெண்டு பேரும் சேர்ந்து நான் சேர்ந்தாங்க நீ இருந்த வரவே நான் நாலாம் மாசத்துக்கு நாலு எப்படிப்பட்டேன் இருப்பாங்க ஒரு நாளும் எங்கள விஷயத்தில் யாராவது கை வைப்பாங்க உதாரணம் கை வைத்தாரோ அன்றைக்கு தான் அழிவு ஆரம்பிச்சு என்னைக்கு முன்னூறு நேரம் அந்த குழந்தைகளை சிவாறுகளை அந்த வார நேரத்துல சின்ன சின்ன குழந்தைகளை அந்த அணல் சாத்து மீசுது ஆறு ஏழு எட்டு கிலோமீட்டர் அந்த பெண்கள் நடந்து வாழ பெண்கள் செஞ்ச பக்வாருடைய அணிவு தான் எப்படிப்பட்ட அணியை சந்திச்சார் சொன்னான் அவன் கடைசியாக சொன்னான் என்னுடைய அழிவுடைய ஆரம்பம் முன்னூறு கைவிச்சு சந்திப்பதான் இது யாரோ வெற்றி அதனால் அம்மா இதனோடு இருக்கிறான் என்ற உதாரணம் இதெல்லாம் இதெல்லாம் சொன்னீம்களுக்கு சொன்னவன் இன்றைக்கு நீங்க எல்லாம் நீ வித்தியாசம் நீ அதை வாசிக்கு போவோம் சொல்லுவேன் இன்னைக்கு இல்ல நீங்க சொல்லலாம் உங்களுடைய வரக்கூடிய உள்ள ேரக்கூடிய அல்லாஹத்துல பிரார்த்தனை செய்யும்போகத்திலும் கேளுபோ இஸ்தானிலையும் கேளுங்கோ யாவா இந்த நாட்டிற்கும் சுபீச்சமான முஸ்மீகளுக்கும் இஸ்லாத்துக்கும் ஈரேற்றமான சாந்தியையும் சம்பாதத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தையும் ஒரு தலைவரையும் எங்களுக்கு தந்திடுவாயாக எங்களை கொண்டு போய் எங்களை நிறுத்தக்கூடிய எங்களுக்கு கியாயம் செய்யக்கூடிய அவருடைய கையில் ஒப்படைக்காது என்று தகுதியோ அவருடைய கையில எங்களுடைய தரையை தோட்டத்தை கொடுத்து அல்லாஹ் அவர்களை தொட்டி எங்களை நிர்வகிப்பான் எங்களுடைய வேதக்காரர்களாக விஷயங்களை சாதித்து தருவாங்க அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலையை இந்த நாட்டுக்கு உருவாக்குவானா